இந்திய வர்க்கங்களின் நிலைமையில் மாற்றமும் கம்யூனிஸ்டுகள் செய்ய வேண்டியதும் கொல்கத்தா பிளீனம் ஆவணத்திலிருந்து இந்தியாவின் ஊரக மற்றும் நகர்ப்புறச் சூழலில் நவதாராளமய காலத்தில் ஏற்பட்டிருக்கும் மாற்றங்களுக்கு தக்க நாம் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை விளக்கும் பகுதிகள் சுருக்கமாக வழங்கப்படுகின்றன ஆசிரியர் குழு ஊரக இந்தியா ஊரக இந்தியாவில் விவசாய உறவுகளின் தற்போதைய நிலைமை காலத்திற்கு ஒவ்வாத அமைப்புகளும் சமூக உருவாக்கங்களும் கொண்டதாகவும் இதன் ஊடாகவே முதலாளித்துவ வளர்ச்சியின் விரிவாக்கத்தையும் தீவிரப்படுத்துதலையும் உள்ளடக்கியதாகவும் இருக்கிறது ஊரக இந்தியாவில் சமச்சீரற்ற வளர்ச்சி நிலைமையை உலகமய காலகட்டம் மேலும் தீவிரப்படுத்தி இருப்பது இன்னொரு அம்சமாகும் நிலவுடைமை குவிவதும் மற்ற விவசாய உடைமைகளும் விவசாய வருமானங்களின் குவிப்பும்கம அடைந்துள்ளனக பகுதிகளில் வாழும் நிலவுடைமையாளர்கள் பெரும் முதலாளித்துவ விவசாயிகள் ஒப்பந்ததாரர்கள் பெரும் வர்த்தகர்களுக்கு இடையில் நிலவும் செல்வாக்குமிக்க ஊரக பணக்கார கூட்டணி ஆதிக்க வர்க்கமாக இருக்கிறது எனவே ஊரக பகுதிகளில் போராட்டமும் விவசாய இயக்கத்தின் வளர்ச்சியும் மேற்கொன்ன பணக்காரர்களின் கூட்டணிக்கு எதிரான போராட்டத்தின் அடிப்படையிலேயே அமைய வேண்டும் நிலத்தின் மீது செலுத்தப்படும் கட்டுப்பாடுதான் அவர்களுடைய அதிகாரத்திற்கான அடிப்படை ஆனால் அந்த ஆதாரங்களை மட்டும் அவர்கள் கட்டுப்படுத்தவில்லை கடனுக்கான வாய்ப்புகள் நில வர்த்தகம் தானிய அறவை ஆலைகளை நடத்துவது பால் பொருட்கள் வர்த்தகம் உணவுப் பொருட்கள் மீதான ஊகவணிகம் கட்டுமானம் சினிமா தேட்டர்கள் பெட்ரோல் நிரப்பும் மையங்கள் போக்குவரத்து வசதிகள் போக்குவரத்து வசதிகள் வேளாண் இயந்திரங்களை வாடைக்கு விடுவது மற்றும் தனியார் கல்வி நிறுவனங்கள் என அனைத்து வர்த்தக நடவடிக்கைகளிலும் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர் விவசாயிகள் தொழிலாளர்களாக மாறி வருவது விவசாயிகள் தொழிலாளர்களாக மாறி வருவது இதில் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சமாகும் விவசாயம் மற்றும் விவசாயம் அல்லாத பணிகளில் ஈடுபடும் கூலி தொழிலாளர்கள் பெரும்பாலும் உடல் உழைப்பு தொழிலாளர்களாக இருக்கின்றனர் நிலப்பிரபுக்களை ஒழித்து அவர்கள் வசமுள்ள நிலம் அனைத்தையும் விவசாய தொழிலாளர்கள் ஏழை விவசாயிகள் மற்றும் நிலமற்றவர்களுக்கு விநியோகிப்பதே அடிப்படையான இலக்கு ஆகும் எனினும் இப்போது புதிய வடிவங்களை எடுத்திருக்கும் நிலப்போராட்டத்தை புரிந்து கொண்டு நமது செயல்பாடுகளை அமைக்க வேண்டும் நில உரிமை போராட்டங்கள் நவீன தாராளமய கொள்கைகள் அமலான பிறகு முதலாளித்துவ கட்சிகளின் மாநில அரசாங்கங்கள் நில சீர்திருத்த நடவடிக்கைகளை நீர்த்து போக செய்திருக்கின்றன பெருமுதலாளிகளுக்கு சாதகமான விதத்தில் நிலத்தை தாங்களே கையகப்படுத்தி கொடுக்கும் அளவிற்கு நிலைமைகள் மோசமாகியுள்ளன விவசாயிகளின் வசம் உள்ள நிலங்களை பாதுகாப்பது குறிப்பாக பழங்குடி மக்களின் நில உரிமையை பாதுகாப்பது இப்போது முன்னுக்கு வந்திருக்கிறது ஏழைகளுக்கான வீட்டுமனை பிரச்சினை நாம் கவனம் செலுத்த வேண்டிய மற்றொரு அம்சமாகும் ஊரக பகுதிகளில் விவசாய தொழிலாளர்களையும் ஏழை விவசாயிகளையும் சுரண்டக்கூடிய இந்த ஆதிக்க வர்க்கங்களுக்கு எதிரான முரண்பாடு விவசாயம் அல்லாத முதலாளித்துவ நடவடிக்கைகளிலும் வெளிப்படுகின்றன எனவே நிலப்பிரச்சினை மட்டுமல்லாது சுரண்டப்படும் பகுதியினரின் அனைத்து பிரச்சனைகளையும் கையெடுக்க வேண்டும் கோரிக்கைகளின் உருவாக்கம் விளை பொருட்களுக்கு கட்டுப்படியாகும் விலை கடன் தள்ளுபடி ஆகிய கோரிக்கைகளின் மீது இயக்கங்கள் நடத்தப்பட வேண்டும் அதே சமயம் விவசாய தொழிலாளர்கள் ஏழை விவசாயிகள் மத்தியதர விவசாயிகள் மற்றும் மற்ற உழைக்கும் மக்கள் பகுதியினரின் நலன்களை தெளிவாக மையப்படுத்துவதாக இந்த இயக்கத்தின் தன்மையை அமைத்திட வேண்டும் கடன் தள்ளுபடி கடன் வசதி விவசாய இடுபொருட்களுக்கான மானியம் ஆகியவற்றை கோரும் இதன் மூலம் கிடைக்கும் பலன் முக்கியமாக ஏழை நடுத்தர விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் மற்றும் உடலுழைப்பு தொழிலாளர்களுக்கு சென்றடையும் வகையில் கோரிக்கை வகுக்கப்பட வேண்டும் அதேபோல குத்தகை முறைகளின் பல்வேறுபட்ட இயல்பை கணக்கில் கொண்டு நாம் எழுப்பும் கோரிக்கைகள் அவ்விடத்தின் திட்டவட்டமான நிலைமைகளை கணக்கில் கொண்டும் அப்பகுதியில் இயக்கத்தின் வலுவின் அடிப்படையிலும் இருக்க வேண்டும் குறைந்த கூலி விவசாய கருவிகளுக்கான வாடகை வட்டி வசூல் நிலத்தின் மீதான கட்டுப்பாடு தண்ணீர் வளத்தின் மீதான கட்டுப்பாடு விவசாய சேமிப்புக் கூடங்கள் மற்றும் வேளாண் பொருட்களின் வர்த்தகம் என அனைத்து நடவடிக்கைகளிலும் சுரண்டலுக்கு எதிரான இயக்கங்களை திட்டமிட வேண்டும் நகர்ப்புறங்களை நோக்கி இடம்பெயரும் தொழிலாளர்களின் வேலை மற்றும் வாழ்க்கை நிலமை மேம்படுத்தும் கோரிக்கைகளை வடிவமைக்க வேண்டும் வேளாண் உற்பத்தியை வதப்படுத்துதல் மதிப்பு கூட்டுதல் சந்தைப்படுத்தல் கடன் வசதி ஆகியவற்றுக்காக சுய உதவி குழுக்களையும் கூட்டுறவு அமைப்புகளையும் கிராமப்புறங்களில் உருவாக்க வேண்டும் நீர்ப்பாசன மேம்பாடு இயற்கை பேரழிவுகளை தடுத்தல் சுற்றுப்புறச் சூழல் பிரச்சனைகளின் மீது கவனம் செலுத்துதல் ஆகியவற்றை பற்றி நவீன தாராளமய கொள்கைகள் எவ்விதமான கவனமும் செலுத்துவதில்லை மேற்ன்ன விஷயங்களில் ஊரக மக்களுக்கு சரியான புரிதலை ஏற்படுத்தி இயக்கங்களை கட்டமைக்க வேண்டும் ஊரக பகுதிகளில் நிலவக்கூடிய சமூக ஒடுக்குமுறைகளுக்கும் பாகுபாடுகளுக்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் கல்வி பொது சுகாதாரம் மற்றும் வீட்டு வசதியை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உறுதி செய்வதில் விவசாய அமைப்புகள் முன்னணியில் இருக்க வேண்டும் தொழிலாளி வர்க்கத்தின் பல வகை தன்மை நவ தாராளமய காலகட்டத்தில் தொழிலாளி வர்க்க சேர்மானத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன எண்ணிக்கை விரிவடைந்துள்ளது அதே சமயத்தில் முறைசாரா தொழிலிலும் அணி திரட்டப்பட்ட தொழில்களிலும் ஒப்பந்த பணிகளிலும் நிரந்தரமற்ற பணிகளிலும் தான் வேலை வாய்ப்புகள் உருவாகியுள்ளன முறைசாரா தொழில்களில் ஈடுபடும் பெரும்பகுதி தொழிலாளர்கள் தினக்கூலிகள் துறை தொழிலாளர்கள் இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வீட்டிலிருந்து வேலை செய்கிறவர்கள் மற்றும் தொழிலாளர்களாக எடுத்துக்கொள்ளப்படாத திட்டப் பணியாளர்கள் ஆவர் போக்குவரத்து துறையில் முறைசாரா தன்மை அதிகரித்துள்ளது இந்த துறை நாட்டின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்கினை வகிப்பதுடன் லட்சக்கணக்கான தொழிலாளர்களை கொண்டதாகவும் இருக்கிறது அணிதிரட்டப்பட்ட தொழில்களில் தனியார் நிறுவனங்களிடம் மிக மோசமாக சுரண்டப்படுவோராக இளம் தொழிலாளர்கள் உள்ளார்கள் குறைந்த கூலியில் எந்த சமூக பாதுகாப்பு பழங்களும் இன்றி பணிபுரியும் அவள சிக்குண்டுள்ளனர் இந்த தொழிலாளர்களை அணிதிரட்ட சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் தொழிலாளி வர்க்கத்தின் பல்வகை தன்மை இந்திய முதலாளித்துவத்தின் உள்ளார்ந்த அம்சமாகும் தொழிலாளர்களின் கோரிக்கைகள் ஒரே மாதிரியான வேலைக்கு ஒரே கூலி சட்டபூர்வமான சமூக போன்ற முழக்கங்களை முன்னெடுக்கும் விதத்தில் தொழிற்சங்கம் தனது கண்ணோட்டத்தை அமைத்து கொள்ள வேண்டும் அணிதிரட்டப்பட்ட தொழில்கள் முறைசாரா தொழில்கள் இரண்டிலும் பணிபுரியும் பெண் தொழிலாளர்களை அணிதிரட்ட சிறப்பான கவனம் செலுத்தப்பட வேண்டும் பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்பட்ட பெண் தொழிலாளர்களின் குறிப்பான பிரச்சினைகளை கையில் எடுக்க வேண்டும் தலித் பழங்குடி தொழிலாளர்களின் பிரச்சனைகளை எடுத்துக்கொள்வதில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் இளம் தொழிலாளர்களை இளம் தொழிலாளர்களை பொறுத்தவரை பழைய முறையிலான தொழிற்சங்க நடவடிக்கைகள் அவர்களை ஈர்க்காது தொழிற்சங்க ஊழியர்கள் தகுந்த முறையில் இயங்கி அவர்களது மொழியில் பேசி அறிவு அரசியல் ரீதியாகவும் அவர்களிடையே பணிபுரைய தன்மை திறன் மிக்கவர்களாகி கொள்வது அவசியம் வகுப்புவாத கருத்தியில் தொழிலாளர்களிடம் விரிவாக பரவியுள்ளது சாதி அடையாளமும் தாக்கமும் கூட ஆழமாக சென்றுள்ளது வகுப்புவாத சாதி தாக்கம் ஆகியவற்றை எதிர்க்கும் பணியை கட்சி நேரடியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் தொழிற்சங்கங்கள் வகுப்புவாதம் தொடர்பான விஷயங்களை எடுத்துக்கொண்டு உழைக்கும் வர்க்கத்தை உடைக்கும் முயற்சிகளை எதிர்க்க வேண்டும் குடியிருப்பு பகுதிகளில் எப்படி தொழிலாளர்களை அணிதிரட்டுவது திரட்டுவது என்ற ஒரு முக்கியமான கேள்வியை கட்சியின் இருபத்தி ஓராவது காங்கிரஸ் எடுத்து கொண்டது அரசியல் ஸ்தாபன அறிக்கை இப்படி கூறுகிறது தொழிலாளி வர்க்கத்தின் சமூக பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்த அறிக்கை தொழிலாளி வர்க்கத்தின் மாறியுள்ள சேர்மானத்தை வெளிப்படுத்துகிறது முறைசாரா தொழில் பல்வேறு பிரிவுகளில் பணிபுரியும் தொழிலாளர்கள் மொத்த உழைப்பாளர்களில் தொன்னூத்தி நான்கு சதவீதமாக உள்ளனர் இதில் விவசாயத்துறையும் அடக்கம் பணியிடத்து தொழிலாளர்களை சங்கத்தில் இணைக்கும் பாரம்பரிய முறைகளின் வாயிலாக அணி கஷ்டங்கள் உள்ளன அணிதிரட்டப்பட்ட தொழிலாளர்களில் உள்ள ஒப்பந்த தொழிலாளர்கள் முறைசாரா தொழிலாளர்கள் வீட்டிலிருந்து பணிபுரிவோர் சேவைத்துறை ஊழியர்கள் சுய தொழில் என அனைத்து வகை தொழிலாளர்களின் பெரும்பகுதி சேரிகளிலும் நகரத்தின் ஏழ்மை பகுதிகளிலும் புறநகர் பகுதிகளிலும் வாழ்கின்றனர் அவர்களை திரட்டுவதற்கான ஒரு வழி வாழ்விடங்களில் தொழில் திரட்டுவதாகும் அவர்களின் பணியிடங்கள் சிதறிக் கிடப்பதாலும் அடிக்கடி இடம் மாறுவதாலும் அவர்கள் குடியிருக்கும் பகுதிகளில் அவர்களை அணுக வேண்டும் அவர்களின் பணியிடங்கள் சிதற்கிட அடிக்கடி இடம் மாறுவதாலும் அவர்கள் குடியிருக்கும் பகுதிகளில் அவர்களை அணுக வேண்டும் வீட்டிலிருந்தபடியே வேலை செய்வோர் அயலாக்க தொழிலாளர்கள் ஆகியோருக்கு வீடே பணியிடமாக உள்ளது அல்லது குடியிருப்பு பகுதிகள் பணி செய்யும் இடத்திற்கு அருகாமையில் உள்ளது குடியிருப்பு பகுதிகள் பணி செய்யும் இடத்திற்கு அருகமைந்துள்ளது எனவே தொழிற்சங்கங்கள் பகுதி வாரியாக ஸ்தாபனங்களை அமைப்பதில் ஈடுபட வேண்டும் இது அருகமை குடிசை பகுதி கமிட்டிகளாக இருக்கலாம் இந்த கமிட்டிகளும் இணைப்புகளும் இளைஞர் மாதர் மற்றும் பிற பகுதி வாரியான ஸ்தாபனங்களையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் சமூக வாழ்க்கை அடிப்படையிலான கமிட்டிகள் பல்வேறு விதமான செயல்பாடுகளை மேற்கொள்ளலாம் அதில் சில தொழிற்சங்க குணாம்சத்தை கொண்டதாக இருக்கலாம் ஆனால் மற்ற செயல்பாடுகள் சமூக நலம் படிப்பகங்கள் கலாச்சார குழுக்கள் உடல் நல மையங்கள் நுகர்வோர் அமைப்புகள் கூட்டுறவு சங்கங்கள் போன்றவற்றை உள்ளடக்கி இருக்கலாம் இவ்வாறு கட்சி தொழிற்சங்கங்கள் மற்றும் பிற வெகுஜன அமைப்புகளை இத்தகைய சமூக அடிப்படையிலான ஸ்தாபனங்களின் பால் செலுத்தும் போது அது நம்மை முறைசாரா தொழிலாளர்களிடம் மட்டுமல்லாமல் பொதுவாக நகர்ப்புற ஏழைகளையும் சென்றடைய உதவி செய்வதாக வேண்டும் நடுத்தர வர்க்கமும் நகர்ப்புறமும் நகர்மயமாதல் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது தொழிலாளர் வர்க்கம் நகர்ப்புறத்திலிருந்து வேரோடு பிடுங்கப்பட்டு நகரின் எல்லைக்கு வெளியே வீசப்பட்டுள்ளனர் நகர்ப்புற முக்கியத்துவம் அதிகரித்து வருவதை ஒட்டி கட்சியும் வெகுஜன அமைப்புகளும் தமது பணியின் தன்மைகளை மாற்றிக்கொண்டு நகர்ப்புற பகுதி பணிக்கான தகுந்த வடிவங்களை கொண்ட செயல்பாட்டு திட்டத்தை வகுக்க வேண்டும் நவீன தாராளமய நகர்ப்புற சீர்திருத்தங்கள் ஏழைகள் கீழ் நடுத்தர மக்களின் பணி நிலைமைகளை மோசமாக்கியுள்ளன ஏழைகள் வசிக்கும் பகுதிகளில் உட்கட்டுமானம் மோசமடைந்துள்ளது அடிப்படை சேவைகள் தனியார் மூலமாகவோ சேவை கட்டணங்கள் திணிப்பு வாயிலாகவோ வழங்கப்படுவதால் வாழ்க்கை செலவுகள் அதிகரித்துள்ளன சீர்திருத்தங்களின் இன்னொரு விளைவு அரசாங்கம் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அளிக்கும் நிதி கடன் போன்றவை குறிப்பிடத்தக்கதாகும் இவ்வாறாக அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்படுவதாக கூறப்படும் வெற்று வார்த்தை ஜாலங்களைத் தவிர உண்மையில் எந்த உண்மையான அதிகாரமும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படவில்லை குடிசைகளிலும் அடிப்படை வசதிகளற்ற குடியிருப்புகளிலும் தான் பெரும்பாலான நகர்ப்புற ஏழைகள் வசிக்கின்றன நகர்ப்புற ஏழைகள் மத்தியில் பணிபுரிய அமைப்புகளை உருவாக்க வேண்டும் அமைப்புகள் இருக்கும் இடங்களில் அவற்றை நாம் சேர்ந்து பணிபுரிவது குறித்து விவாதிக்க வேண்டும் அடிப்படை வசதிகளற்ற பகுதிகளில் வீட்டு வசதி வீடுகள் இடுக்கப்படும் அச்சுறுத்தல் குடிதண்ணீர் கழிவு நீர் வசதிகள் பொது விநியோக முறை பள்ளி சுகாதார வசதிகள் அளித்தல் போலீஸ் துன்புறுத்தல் கிரிமினல் மாபியா குண்டர்களின் ஒடுக்குமுறை ஆகிய பிரச்சனைகளை கையில் எடுத்தால் அங்குள்ள மக்கள் நம்முடன் சேருவர் தலித் முஸ்லிம் பகுதிகள் ஏழை குடியிருப்பு பகுதிகள் பணிபுரிய நாம் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் பல மாநிலங்களில் அவர்கள் தனியாக பிரிக்கப்பட்ட பகுதிகளில் வசிக்கின்றனர் நடுத்தர வர்க்கங்கள் இந்த நவ தாராளகட்டம் நடுத்தர வர்க்கத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது உயர்ந்த கல்வி அதிக ஊதியத்துடன் கூடிய வேலை அதிக நுகர்வுடன் கூடிய உயர் நடுத்தர வர்க்கம் வளர்ந்துள்ளது அவர்கள் அதிக விலையுடைய எலக்ட்ரானிக் பொருட்கள் உடைகள் கார்கள் போன்றவற்றை வாங்கும் சந்தையாக உருவெடுத்துள்ளனர் மேல்தட்டு கல்வி சுகாதார வசதிகளுக்கு அவர்கள்தான் முக்கிய வாடிக்கையாளர்கள் இந்த உயர் நடுத்தர வர்க்கத்தினர் சில விதிவிளக்குகளை தவிர நவீன தாராளமய விழுமைங்களுக்கு ஆதரவானவர்களாக உள்ளார்கள் ஆதரவானவர்களாக உள்ளார்கள் ஏனைய நடுத்தர வர்க்கத்தினரும் உயர் பகுதியினரின் வாழ்க்கை தரத்தை அடைய ஆவலாக உள்ளனர் ஆனால் வாழ்க்கையின் நிதர்சனம் அதற்கு சாதகமாக இல்லை ஒரு பிளாட் வீடு வாங்கவும் தமது குழந்தையின் கல்விக்கு கட்டணம் செலுத்தவும் மருத்துவ செலவுகளை செய்திடவும் முதுமையில் வாழ்க்கை பாதுகாப்புக்கு என அனைத்திற்காகவும் அவர்கள் போராட வேண்டியுள்ளது தொழிலாளி வர்க்கம் சந்திப்பது போலவே நடுத்தர வர்க்கங்களும் பல்வேறு பிரச்சினைகளை சந்திக்கின்றன தாராள அவர்களை பல விதங்களில் பாதித்துள்ளது இது பல தருணங்களில் அவர்களை தொழிலாளி வர்க்கத்துடன் இணைந்த போராட்டங்களிலும் இயக்கங்களிலும் தங்கியுள்ளது பல தருணங்களில் அவர்களை தொழிலாளி வர்க்கத்துடன் இணைந்த போராட்டங்களிலும் இயக்கங்களிலும் தள்ளியுள்ளது இந்த வர்க்கத்திற்கு ஜனநாயகத்தின் மீது ஆவலும் உண்டு அங்கு அது அனைத்து குடிமக்களுக்கும் நீதியையும் நியாயமான நடைமுறையையும் வேண்டுகிறது அது அரசியலை படபலத்திலிருந்தும் ஊழலிலிருந்தும் குற்றமயத்திலிருந்தும் விடுவிக்க விரும்புகிறது இவற்றோடு கூடவே அதற்கு சமூக முன்னேற்றம் பற்றிய ஆவலும் உண்டு மேலும் சந்தை பொருளாதாரம் பற்றிய மாயையும் அதற்கு உண்டு இவை அனைத்தும் நடுத்தர வர்க்கத்திற்குள் வெளிப்படும் முரண்பாடான போக்குகள் நடுத்தர வர்க்கத்தை திரட்டுதல் நடுத்தர வர்க்கத்தை திரட்டுதல் நவீன தாராளமய அரசின் கீழ் நடுத்தர வர்க்கங்களில் ஈடுபட்ட மாறுதல்களின் காரணமாக இடதுசாரிகளின் செல்வாக்கும் உழைக்கும் வர்க்கத்துடன் அதன் இணைப்புகளும் பலவீனப்படுத்தப்பட்டுள்ளன நடுத்தர வர்க்கத்தின் கீழ்பகுதியிலும் நடுத்தர பகுதியிலும் நாம் கவனத்தை செலுத்த வேண்டும் நமது அரசியல் செய்திகளை எடுத்து செல்ல புதிய வடிவங்களையும் அவர்களை சென்றடையும் விதத்தில் புதிய ஸ்தாபன வடிவங்களையும் கையில் வேண்டும் நடுத்தர வர்க்கத்தின் இந்த பகுதி சந்திக்கும் விஷயங்களும் பிரச்சினைகளும் துல்லியமாக எடுத்துக்கொள்ளப்பட்டு தீர்வு காணப்பட வேண்டும் நடுத்தர வர்க்கங்களின் கவலைகளாக உள்ள ஊழல் நல்ல நிர்வாகம் சு மாசடைதல் போன்ற விஷயங்களை நாம் கையில் வேண்டும் உயர்கல்வி பயிலும் மாணவிகளும் வேளையில் இருக்கும் இளம் பெண்களும் நகர்ப்புற ஜனத்தொகையில் மிக முக்கியமான பகுதியினர் ஆவார்கள் பொதுவான இடங்களில் அவர்கள் பாகுபாடு சமத்துவமின்றி நடத்தப்படுதல் பாலியல் துன்புறுத்தல் ஆகியவற்றை சந்திக்கின்றனர் நமது சங்கங்கள் செயல்படும் இடங்களில் நாம் அவர்கள் சந்திக்கும் பிரச்சினைகளை எடுத்துக்கொள்ள உபகுழுக்களை உருவாக்க வேண்டும் தேவையான இடங்களில் நாம் அவர்களிடையே பணிபுரிய சிறப்பு அமைப்புகளை உருவாக்கலாம் நடுத்தர வர்க்கத்தில் பணிபுரிய வேண்டிய முக்கியமான பகுதி தத்துவார்த்த தளமாகும் அதற்காக குடிமக்கள் அமைப்புகள் கலாச்சார அமைப்புகள் ஆகியவை அமைக்கப்பட வேண்டும் அங்கு நடுத்தர வர்க்கத்தின் வாழ்க்கை நலன்களுடன் தொடர்பான விவாதங்களும் கலாச்சார நிகழ்வுகளும் நடைபெற வேண்டும் நடுத்தர மக்கள் வசிக்கும் இடங்களில் மிக அதிகமான குடும்பங்கள் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிக்கின்றனர் நமது உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் மூலமாக நாம் இந்த குடியிருப்பு சங்கங்களில் தீவிரமாக பணிகளில் ஈடுபட வேண்டும் நகர்ப்புற பகுதிகளில் மூத்த குடிமக்கள் ஓய்வு பெற்றோர் ஓய்வூதியர்கள் ஆகியோர் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது அவர்கள் நிதி ஆரோக்கியம் முதிய வயது சந்திக்கின்றனர் அவர்களுக்காக ஓய்வு பெற்றோர் சங்கங்கள் நலவாழ்வு அளித்தல் முதியோர் இல்லங்கள் பொழுதுபோக்கு இல்லங்கள் ஆகியவற்றில் நாம் தீவிரமாக செயல்பட வேண்டும் நன்றி